அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் செல்வமானது பெருந்தகையான் கண் செல்வம் வந்து நல்ல பரந்த மனப்பான்மையுடைய ஒப்புரவு அறிந்தவன் அப்படிப்பட்ட மனசு இருக்கிறவனுக்கு இந்த செல்வம் கிடைக்கிறது கஷ்டம் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான் ஆனா செல்வம் இருக்காது நம்ம திரும்ப திரும்ப இந்த கருத்தை பார்க்குறோம் சில பேர்கிட்ட செல்வம் இருக்கும் பரந்த மனசு இருக்காது ஆனால் பரந்த மனசு இருக்கிறவங்ககிட்ட செல்வம் கிடைக்குமானால் அந்த செல்வம் சமூகத்துக்கு பயன்படும் மிகவும் சிறப்பாக பயன்படும் அது எப்படிப்பட்டதுங்கிற உதாரணத்தை சொல்லியிருக்கிறாரு சில மருந்து மரங்கள்லாம் இருக்கு அந்த மரங்கள்லாம் கண்ணுக்கு படாது எங்கிருந்தாலும் கண்ணுக்கு படுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த மூலிகை தேடுறது மரம் தேடுறதுலாம் சில பேர் பார்ப்பார்கள் மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் இதெல்லாம் தேடுற போது அது கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கும் ஆனால் அது மாத்திரமில்லை இந்த கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்தாலும் அது பயன்படணும் ஆனால் சில பேர்கிட்ட செல்வம் இருக்கும் ஆனால் அது பயன்படாது அந்த அர்த்தங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறது ஆகவே செங்குத்தான மலையில் இருந்தாலும் கஷ்டம்தான் ஆனால் அது கண்ணுக்கு இருக்குங்கிறது தெரிகிறது அது எப்படியா கஷ்டப்பட்டு எடுத்துன்னு கூட வந்துடலாம் வீட்டிலேயே இருக்கிறது ஆனால் நமக்கு நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஆனால் தெரிஞ்சதுன்னு சொன்னால் தப்பாதேன்னு அர்த்தம் தெரியலன்னா தப்பி விட்டேன்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ செங்குத்தான மலையில் இருந்தாலும் இருக்கிறது என்று தெரிந்தால் தப்பாதேன்னு அர்த்தம் ஆனால் மலை மேலே இருக்கிறது போச்சுன்னா தப்பி விட்டது தெரிந்தால் தப்பாமல் கிடச்சிடுத்து அது மாத்திரமில்லை அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறபோது அது வீணாகாமல் பயன்படணும் அத்தனை விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம நேற்றைக்கும் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இன்றைக்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்லுகிறேன் அதே மாதிரி நம்ம அந்த மருந்து மரம் அதை துன்பப்படுத்தினாலும் நமக்கு அது இன்பத்தையே கொடுக்கும் நோயை நீக்கக்கூடியதாக இருக்கும் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று செல்வத்தை இழந்தாலும் பரவாயில்லைன்னு சமூகத்துக்கு நன்மை செய்வார்கள் அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் ஏராளமான சான்றுகள்லாம் இருக்கிறது ஆகவே மருந்தாகி தப்பா மரத்தற்றால் மரத்தை போலன்னு அர்த்தம் மருந்தாகி பயன் கொடுக்கக்கூடிய தன்மையை விடாமல் இருப்பதை போன்றது அப்படின்னு அர்த்தம் நன்னறிங்கிற ஒரு புஸ்தகத்தில் இப்படி சொல்லுகிறது தங்குறை நீர் உள்ளார் தளர்ந்து பிறர்க்குருவும் வெங்குரை தீர்க்கிற்பார் விழுமையோர் திங்கள் கரையிருளை நீக்க கருதாது உலகில் இறை இருளை நீக்குமே நின்று என்னுடைய பொருள் என்னன்னா சந்திரன் தங்கிட்ட இருக்கிற களங்கத்தை பற்றி கவலைப்படாம சமூகத்துக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அப்படி தங்களுக்கு சிரமம் இருந்தாலும் பிறருடைய குறையை தீர்க்கிறது தான் அறிவுள்ள பண்புள்ள மனிதர்களுடைய செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அஞ்சு ஆறு ஏழு மூன்று பாடல்களும் இந்த ஒப்புரவு அறிதல் கடப்பாட்டாளன் அப்படிங்கிறார் பரிமேலகர் இந்த கடப்பாடு பொருள் சமூகத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்று சொல்லி இருக்கிறது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்புறம் பயன் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்புறம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்த குரல் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் இந்த பெருந்தகையான் நயனுடையான் பேரறிவாள இதெல்லாம் நாம் சிந்திக்கணும் அதே மாதிரி ஊருணி நீர் பயன்மரம் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அதே மாதிரி மருந்தாகி தப்பா மரத்தற்றால் உதாரணத்தையும் அந்த செல்வந்தனுடைய குணங்களையும் பற்றி சொல்லி இருக்கிற கருத்துக்கள் என்றைக்கும் நாம் மனசில் ஞாபகத்தில் வச்சிக்க வேண்டிய விஷயம் பெருந்தகைமையை உடையவனிடத்தில் ஏற்படுகிற செல்வமானது மருந்தாகி தப்பாத மரம் போன்று பயனுடையது அப்படிங்குறதான் சாரம் ஒப்புரவு பெருந்தகுதியிடத்தில் செல்வம் இருக்குமானால் அந்த செல்வம் நோய்க்கு மருந்தாகி பயன்பட தவறாத மருந்து மரத்துக்கு சமமாகும் அப்படின்னு இன்னொரு உரையாசிரியர் சொல்லுகிறார் துன்ப துணையாக நமக்கு உதவ மரத்துக்கு சமமாக சொன்னார் ஆக மருந்து மரம் உதவுகின்றவன் துன்ப காலத்தில் துணையாக உதவுகிறவன் இந்த ஆறு ஏழு எட்டு மூன்று குரல்கள்லையும் என்ன சொல்லியிருக்காருனா உயிர் வழக்கும் நீர் இன்பம் விளைவிக்கிற பழுத்த மரம் நோய்க்கு மருந்தாகும் நல்ல மரம் ஒப்புரவாளனுக்கு ஓமை சொல்லப்பட்டிருக்கு ஒப்புரவு என்பது ஒருவன் சமுதாயத்துக்கு இன்றியமையாத கல்வி போன்ற உயிர் வளர்ச்சி உணவு போன்ற இன்ப நுகர்ச்சி சுகாதாரம் போன்ற துன்ப நிவர்த்தி காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்றாற் போல செய்து செல்வம் பெற்ற பயனை அடைய வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து திருவள்ளுவர் பெருமானுடைய கருத்து என்று உரையாசிரியர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை நாம் திரும்ப திரும்ப சிந்திக்க கிடமைப்பட்டுருக்கோம் ஆக உடம்பை காப்பாற்ற தண்ணீர் உடம்பு அழியாமல் பாதுகாக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு பழங்கள் சுகத்தை கொடுக்கிறது நல்ல மரம் நோய்க்கு மருந்தாகிறது ஆக செல்வம் சமூகத்துக்கு நீரை போன்று பழங்களைப் போன்று மருந்தை போன்று பயன்பட வேண்டும் என்பது கருத்து இதனுடைய பதவுரையை இப்போ பார்ப்போம் அதாவது ஒரு சொல்லுக்கும் பொருள் என்னங்கிறத பார்ப்போம் பெருந்தகையான் கண் பரந்த மனப்பான்மை உடையவனிடம் செல்வம் பணம் பொருள் படின் சேருமானால் தப்பா அது தீங்கை நீக்கக்கூடிய மருந்தாகி மருந்தை தருகின்ற மரத்தற்று மரத்தை போன்றும் பரந்த மனப்பான்மையுடையவனிடம் பணம் அல்லது பொருள் சேருமானால் அது தீங்கை நீக்கக்கூடிய மருந்தை தருகின்ற மரத்திற்கு நிகரானது மரத்தை போன்றது என்பது கருத்து மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்